ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத் சர்வ விஜ்னோபசாந்தை ஐந்து கருத்தனை ஆனைமுகத்தனை இந்தின் இளம் வீரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன் உதிக்கின்ற செங்கதிர் ஊச்சித் திலகம் உணர்வுடையோர் மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனியபிராமி என்றன் வழுத்துணையே வழிக்குத் துணை திருமன் மலப்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளே ஒருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெறும் கருணையினாலே திருமால் நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவையொட்டி மகாபாரத தொடர் விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பிலே இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் வருகை அன்பர் பெருமக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இரையருட்பேருளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் பாண்டவர்கள் துரியோதனாதிகள் பகைத்தார்கள் சூதாட்டத்தின் மூலம் துரியோதனாதிகள் பாண்டவர்களுடைய செல்வத்தை கொள்ளையடித்தார்கள் கானகத்திலே போய் வாழும்படியாக அனுப்பினார்கள் காட்டிலே பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் அவர்களுக்கு நேர்ந்தன அப்படி காட்டிலே துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் அவர்கள் கண்ணபெருமானுடைய கருணையினாலே நன்மை பெற்றார்கள் துர்வாச மகரிஷி வருகிறபோது கூட கண்ணனுடைய கருணையினாலே அவர்கள் வென்றார்கள் என்பது வரையில் நேற்று வரலாற்றை நிறைவு செய்தேன் ஆனால் துன்பங்களுக்கு ஒன்றும் முடிவு கிடையாது திரௌபதி ஒரு நாள் தனியாக இருக்கிறாள் ஜயத்ரதம் அல்லது சைந்தவன் அப்படின்னு பேர் நம்ம யாருன்னா துரியோதனுடைய தங்கை துச்சளை அப்படின்னு சொன்னேன் கடைசியா பிறந்தாளே அவளுடைய கணவன் ஜத்ரதம் அப்படின்னு பேரு சைந்தவன் அப்படின்னு சொல்லலாம் அந்த திரௌபதி பர்ணசாலையில் இருக்கிற போது ஒரு நாள் தேர் வழியா அந்த வழியா போகிறான் தேர்ல திரௌபதியை பார்த்த உடனே அவன் நேரா உள்ள இறங்கி வந்தான் நீ ஏன் இன்னும் இந்த பிச்சைக்காரர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ என்னுடைய மனைவியார் தான் நான் உன்னை சௌக்கியமா வச்சிருப்பேனே அரண்மனையில வாழ்க்கை கொடுப்பேனே இன்னும் இந்த பிச்சைக்காரனோட ஏன் வாழ்ந்துட்டு இருக்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எனக்குற உறவு முறை எப்படி நாத்தினுடைய கணவன்னா சகோதரன் ஆகுது உறவு முறையில நாத்தினாருடைய புருஷன் அந்த மரியாதைக்கா நான் உன்னோட பேசிட்டு இருக்கிறேன் நீ இவ்ளோ நாகரிகம் இல்லாம பேசிடியே ஐந்து பேர் காதல் இதை விழுந்தா உன்னை கொண்டே போட்டுருவாங்க முதல்ல இந்த இடத்த காலி பண்ணி நான் உன்னை மதிச்சு பேசினதே பெரிய தவறா போச்சு அந்த ஐந்து பேரால என்ன பண்ண முடியும் பிச்சைக்கார பசங்க நீ என்டத்துல இருந்தா மகாராணியா நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு எல்லா நகைகளும் கொடுப்பேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல வா என்னோடு அப்படின்னு கடைசியா என்ன பண்ணினா இவள தகாத வார்த்தைகள் சொல்லி தேரியில அழைத்துக்கொண்டு போக வேண்டும் இவ்ளோ எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று முடிவு பண்ணி தேர்தலை தூக்கி வைத்துக் கொண்டு சைந்தவன் போக ஆரம்பித்தான் தௌமியர்னு பேரு குலகுரு கூட இருக்கிறவர் இது அடாது கத்துறாருக்கு இல்லை இதுக்கு பிறகு தருமர் பீமன் அர்ஜுனன் எல்லாம் வருகிறார்கள் பாஞ்சால் இங்க காணும் அப்படின்னா உடனே உண்மை தெரிந்து விட்டது இது மாதிரி இந்த ஜெயத்திரன் இப்படி நடந்து கொண்டு விட்டான் அப்படின் அப்ப தருமர் பீமனையும் அர்ஜுனனையும் சொல்றார் நீங்கள் போய் அவனை பற்றி இழுத்துக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு பீமனும் அர்ஜுனும் கோபத்தில் இருக்கான் இது மாதிரி பாஞ்சால இடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறான் ஒரு வெறியோடு இருக்கிற அழுது கடந்த கோபத்தோடு பீமனும் அர்ஜுனனும் தேர்ல ஏறி போகிறார்கள் அப்போதும் தருமர் சொன்னார் தம்பி அந்த ஜெயத்ரதன் நம்முடைய தங்கையினுடைய கணவன் துச்சலையினுடைய கணவன் கொன்று உயிரோடு பிடித்துக் கொண்டு வாருங்கள் அந்த தங்கையினுடைய தாயி பாக்கியம் போயிடுமே அப்படிங்கிற வருத்தில கொண்டு விடாதீர்கள் பிடித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு அப்பதான் பீமன் முத முதல்ல வருத்தப்பட்ட அர்ஜுனன் கிட்ட எவ்வளவு அக்கரமும் கொல்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு அயோக்கிய பயல அப்ப கூட கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்படி தருமருக்கு ஏன் இப்படி எல்லாம் குணம் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு கடைசியா போனா அவன் பாதியிலேயே திரௌபதி இறக்கி விட்டு போயிட்டான் அந்த அம்பு வேண்டாம் அப்படின்னு இவர்கள் பின்னாலே துரத்தி கொண்டு போனார்கள் துரத்தி கொண்டு போய் அந்த இடத்துல அவன் தப்பிக்க முடியாதபடி அர்ஜுனன் அவனுக்கு ஒரு அம்பு வேலி போட்டு தடுத்துட்டான் அவன் ஒளிந்து கொண்டான் காட்டுக்குள்ள எங்கேயா தப்பிக்கலாமா அப்படி முடியல கடைசியில பீமன் கிட்டேயும் அர்ஜுனன் கிட்டையும் ஆகப்பட்டுட்டான் பீமனுக்கு அளவு கடந்த கோபம் அவங்களெல்லாம் அடிக்க முடியலன்னு கோபம் அதனால இவன் அடிக்கணும் அப்படின்னு முடிவு கோபத்துல அடிக்கப் போனான் அப்ப அர்ஜுனன் ஞாபகப்படுத்தினா நம்ம அண்ணன் தருமன் என்ன சொன்னாரு இவனை ஒண்ணும் பண்ணக்கூடாது கொண்டு வந்து விடணும்னு சொன்னாரே ஒழிய ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற அதனால நாம ஒன்னும் பண்ணக்கூடாது அப்பதான் பீமன் ரொம்ப வருத்தப்பட்டான் நாம அடிக்கலாம்னு பார்த்தா கூட அடிக்க முடியலையே எப்ப பார்த்தாலும் இந்த அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லி நாம எதுவுமே பண்ண முடியாதபடி ரொம்ப இடைஞ்சலா இருக்கு ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா எல்லாத்தையும் அண்ணா சொல்லி வச்சிருக்க சரியா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த அண்ணா தான் நமக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கத்துக்கு இருக்க முடியாத சொல்லிட்டு போயிட்டார் வருத்தப்பட்டான் பீமன் சரி கொல்லதான் கூடாதே ஒழிய இவன் அவமானப்படுத்தினா அதுக்கு தருமர் ஒன்னு சொல்லலயே அவன் என்ன பண்ண அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஜெயத்திரதன் ஓங்கி அடிவிட்டான் ஜெயத்திரன் ஜெயத்ரதன் நீ எங்களுக்கு அடிமை ஆயிட்ட இனிமே நீ யாருன்னு யாராவது கேட்டா பாண்டவர் தாசன் சொல்லும் எங்களுக்கு அடிமைன்னு சொல்லணும் பாண்டவ தாசன் அப்படின்னு சொல்லும் ஜாக்கர் அப்படின்னு சொல்லி அவன் தலைமுடியில இந்த பிறை அம்புன்னு ஒண்ணு இருக்கு அதை வச்சு அஞ்சு குடிமி தயார் பண்ணிட்டான் அவனுக்கு தலையில கொத்த குத்த அவமானப்படட்டும்னு தருமர் அடிக்கதான் கூடாது கொல்ல தான் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு குடிமி வைக்க கூடாதுன்னு சொல்லியே அஞ்சு குடிமி வச்சான் அடிமையாடு நல்ல அலங்காரம் பண்ணி நேரா கொண்டு வந்து தருமருடைய காலுக்கு கீழே தள்ளு தள்ளின அந்த தருமருடைய காலுக்கு கீழே தள்ளின உடனே தர்மரை பார்த்து பீமன் சொல்றான்னு அவன் பேர் நமக்கு தெரியாத ஒருத்தன் ஜெயத்ரா இல்ல இல்ல புது பேருக்கே தருமன் என்ன பேரு பயந்து பாத்துக்கிட்டு பாண்டவ தாசன் இதுதான் ரொம்ப உடனே தருமர் சொன்னார் எப்ப அவன் நம்ப தாசன் சொல்லிட்டானோ அவன் மேல இனிமே அடி விழப்படாது நம்ப தாசன் சொல்லிட்டு அவன் நோகலாமா அடி வாங்கலாமா வாங்கக்கூடாது இல்ல நீ என்ன பண்ற அர்ஜுனா இவனை பேர்ல ஏத்தி இந்த காட்டு எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட்டுவாரு பாதுகாப்பா வேற யாரும் அடிச்சுடாதபடி இவன் எப்ப நம்பதாசன்னு சொல்லிட்டானோ அவனை இனிமே யாருமே அடிக்கப்படாது கொண்டு போய் இவனது காடு எல்லா வரையிலும் விட்டு விட்டுவார் பீமன் தலையில தள்ள அடிச்சுக்கிட்டான் இவனுக்கு இப்படி ஒரு பேர் வச்சா அதுலேயும் தப்பிச்சு போறானே அப்படின்னு அந்த ஜெயத்ரதன் அவமானத்தினுடைய உச்சியில போன அப்புறம் அங்க போய் அவன் ஒரு காரியம் பண்ணி நான் போய் பிறகு சிவபுருமானை குறித்து தவம் பண்ணி இந்த பஞ்ச பாண்டவரை ஒரு நாள் நான் வெல்ல வேணும்னு வரம் கேட்டான் சிவபுருமான் சொன்னார் அர்ஜுனன் நீங்களாக மற்ற நால்வரையும் ஒரு வெல்லுகிற வரம் உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு இன்னும் காட்டுல ரொம்ப நல்ல நிகழ்வுகள் அருமையான நிகழ்ச்சிகள் காட்டுல நடக்கிறது பாரத பழம்பொருந்து சருக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சருக்கம் அப்படின்னா அர்ஜுனோடு பாஞ்சாலி வனத்துக்குள்ள நடந்து போய் கொண்டிருந்தார் அமித்ர முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் அவருடைய ஆசிரமத்தில் ஒரு நெல்லி மரம் இருந்தது அது ஒரே ஒரு நெல்லிக்காய் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்குபான் அந்த நெல்லிக்காயை இப்படி காமிச்சுட்டு திரௌபதி சொன்னா இது ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்கு அர்ஜுன் உங்களுக்கு நிஜமாவே என் மேல அன்பு இருந்தா அந்த பழத்தை பறிச்சு கொடுங்க இந்த வார்த்தையில கவுந்து போகாத ஆம்பளையே கிடையாது நிஜமாவே என் மேல அன்பு இருந்தா அப்படின்னா ஏற்கனவே இருக்கு இந்த வார்த்த வேற சொல்லிதான் வச்சுங்க அப்புறம் இந்த வார்த்தை அன்பு இருந்தா அந்த பழத்தை பறி அர்ஜுனா பழக்கிழமை அன்பா அப்ப அமித்ர முனிவர் சிஷ் சொல்றாங்க அமித்ர முனிவர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் தவம் கலைந்து எழுவர் கலைந்து எழுந்தே இந்த மரத்தினுடைய அவர் நீராட போயிருக்கிறார் குளிச்சுட்டு வந்து இந்த பழத்தை அவர் கை நேர்ந்து கேட்பார் பழம் வரும் சாப்பிடுவார் இந்த பழம் இன்னைக்கு சாப்பிடல அப்படின்னு சொன்னா இன்னொரு பன்னெண்டு வருஷம் அவர் சாப்பிடாம பட்னி கிடப்பார் அப்படி அமைத்துற முனிவர் இன்னைக்கு ஒரு நாள் உண்ணுகிற கனியிட்ட பாவி யார் பறிச்சுட்டாலும் போயிடுவார் அந்த முனிவரை பன்னெண்டு வருஷம் பட்னி போட்ட பாவம் உன்னுடையது அர்ஜுனா அப்படின்ட்டாங்க முனிவர்கள் தெரியாம நான் ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டேனே வாரியார் சாமி தான் இந்த இடத்துல சொல்லுவ பொன்னாட்டி பேச்ச கேட்டவங்க எதிராம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க அர்த்தம்ையாது எதுல கேட்கலாம் எதுல கேட்கக்கூடாதுன்னு ஒரு விவேகம் வேர்டு சில பேர் எப்படி அப்படின்னா வேதம் வேதம் வேதம் சாம வேதம் அதர்பன வேதம்லாம் கிடையாது கொண்டாட்டு வேதம் பெரிய வேதம் என்ன சொல்றாலும் அதுக்கு மேல இந்த ஒன்னும் யோசிக்கவே மாட்டேன் அதான் தப்பு மதிக்கணும் மனைவியை மதிக்கணும் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் ஆனா எங்க அப்படிங்கறத ஒரு ஆண்மகன் விவேகமா தெரிஞ்சு வச்சிருக்கோம் வருந்துகிற அர்ஜுனையோ இப்ப என்ன பண்றது அப்படி தருமனுக்கு செய்தி போச்சு தருமன் எல்லாரும் வந்துட்டாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்பவும் அமித்ர முனிவர் வந்தா அர்ஜுன சபிச்சுடுவார் அர்ஜுன இல்லாம நாம வாழ முடியுமான்னா அப்ப அர்ஜுனா இல்லன்னா நமக்கு நாஜ்யம் என்ன மகிழ்ச்சி என்ன எல்லாம் போச்சு முடிஞ்சு போச்சு தருமன் சொன்னார் ஆமாப்பா அர்ஜுன இல்லாட்டி நமக்கு வாழ்க்கை இல்ல நானும் அதை நினைச்சுதான் வருந்துறேன் நீ எனக்கு அதுக்குள்ள ஒரே ஒரு ஒரு சந்தர்ப்பம் கொடு அப்படியே எதுக்கு எப்படி சாங்க போறோம் சாங்கறதுக்கு முன்னாடி துரியோதனை கொன்னுட்டு வந்துடுறேன் நம்ம திருப்தியா செத்தோம்னா இருக்கும் நீ எப்பவும் அது ஒன்னிலேயே கவனமா இருக்கிறா வேற எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கடி இப்ப நம்ம ஒரு ஆபத்துல மாட்டிருக்கிறோம் அதை விட்டு எப்படி வெளியில வரணும்னு யோசிக்க மாட்டேங்கிற இந்த சந்தர்ப்பத்துல அவனை கொண்டுட்டு வரேன் கொண்டுட்டு வரேன் இப்போ வழக்கம் போல சகாதேவன் தான் சொன்னா எனக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி இருக்கு கண்ண பெருமான ஆபத்துல அவன்தான் நம்மளை காப்பாற்றுவான் கூப்பிடுற அப்படின்னு அது உண்மை மனுஷன் மட்டும் கஷ்டம்னு ஒண்ணு வரலு வச்சுங்க கடவுளை கூப்பிடுறதே மாட்டேன் காலமுறை எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒழுங்கா சோறு தண்ணி கிடைச்சி தங்குறதுக்கு இடம் கிடைச்சு தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சி வேண்டியபடி எல்லாம் வசதியா சாப்பாடு எல்லாம் கிடைச்சு சாமியாவது பூதமானது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்ப கஷ்டம்னு ஒன்னு வந்தா தான் கடவுளே அப்படின்னு கூப்பிடுறது பஸ் வந்துட்டா கடவுளை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டா பஸ் மிஸ் ஆயிட்டா அப்ப பஸ் வந்துட்டா கண்டக்டரை கூப்பிடுவான் வரலாதான் கடவுளை கூப்பிடுவான் கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதான் கடவுளை பற்றிய லேசான சிந்தனையே மனுஷனுக்கு வரும் அந்த லெவல்ல இருக்காரு என்னத்துக்கு ஸ்ரீரங்க எப்படி படுத்திருக்காரு பாருங்க ரங்கநாதன் இப்படி படுத்திருப்பார் காது மடல்ல கை வச்சு படுத்திருக்கிறார் உரை எழுதுகிற போது உரையாசிரியர் சொன்ன துன்பம் வருமோ அழைப்பவர்கள் மெல்லிய குரலில் அழைத்தாலும் ஓட வேண்டுமே என்று பெருமாள் செவி தீட்டி படுத்திருக்கிறார் கூப்பிடுற பய சத்தமாக கூப்பிடாம இல்லையா அதுதான் காதை தீட்டிப்படுத்திருக்கிறா யார் கூப்பிடுறா அப்படின்னு செவி தீட்டி படுத்திருக்கிறார் திருமால் உரை எழுதியிருக்கிற அதனால கிருஷ்ணா அப்படின்னு நான் பாருங்க தருமன் தான் எதிர்கால வந்த என்ன எனி ப்ராப்ளம் விளையாட்டா போச்சு கிருஷ்ணா இந்த பழம் இன்னைக்கு முனிவர் சாப்பிட மாட்டார் ஓ அப்ப என்ன பண்ணணும் இந்த பழத்தை மறுபடியும் தப்பிக்க முடியும் ஒட்ட முடியுமோ உங்க மனசுல என்ன கருத்து இருக்கு அப்படின்னு ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டியது கொஞ்சம் வாரியம் கூட்டி இருக்காங்களே முதல்ல கரெக்டா கொஞ்சம் கொஞ்சம் கூட்ட மாதிரி இருக்கு கூட்டம் வேண்டாம் கொஞ்சம் கனவுலாம் எங்க வருது போய் ஒட்டணும் எப்படி ஒட்டும் அப்புறம் உடனே சொல்றான் கிருஷ்ணன் உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் இது உறவுல கூட அப்படித்தான் பகையா போச்சுன்னா போய் சொல்லி இருக்கிறோம் உண்மையை சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடும் சொன்னால் அற்றது பொருந்தும் உன் மனசுல என்ன இருக்கு உன் ஆழ் மனசுல என்ன இருக்கு உன் ஆழ் மனசுல என்ன இருக்கு வரிசையா சொல்லுங்க தருமன் சொன்னா எனக்கு ஒன்னே ஒன்னு லட்சியம் நான் ஜெயிக்கணும் ஆசையே எனக்கு கிடையாதுன்னா இதுதான் தருமன் நான் ஜெயிக்கணும் அப்படிங்குற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு ஒன்னே ஒன்னு லட்சியம் என்ன சத்தியம் ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும் அறம் வெல்ல வேண்டும் கிருஷ்ணா நீ வெல்ல வேண்டும் வேற நான் என்ன ஜெயிச்சேன் போன என்ன தவிர வேற எதுவுமே எனக்கு எண்ணம் இல்லை அப்படின்னா டக்குனு பழம் ரெண்டு மேல போயிடுச்சு ஒரு பன்னெண்டு அடின்னு வச்சுக்கோங்களேன் அது ஆறா பிரிச்சா ரெண்டு மேல போச்சு அப்பா பீமா நீ என்ன நினைக்கிற பொருளுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது நான் பிறருடைய மனைவிய கனவுல கூட நினைச்சது கிடையாது அதாவது பாவங்களையும் வரிசைப்படுத்திக் கொண்டே வரும்போது ரொம்ப மோசமான பாவம் சொல்றது பிற பெண்களை விரும்புவது கூட இல்ல பிற மனைவியை விரும்புவது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம் அநாகரீகத்தினுடைய உச்சகட்டம் ஏன்னா பீமன் பலசாலி இல்லையா ஒரு பலசாலி என்ன தப்புனாலும் எனக்கு முடியாது என்னன்னா உடம்பெல்லாம் வலிமை ஒரு தப்பு பண்ண மாட்டேன் இன்னைக்கு மனுஷன் எக்ஸசைஸ் பண்றவன் தன்னை நல்ல டெவலப் பண்றவன் தப்பு பண்ணலான்ற ஐடியாவிலேயே உடம்பு பண்ற அதுக்கு உடம்பு டெவலப் பண்ண வேண்டாம் நாசமாவே போயிடல நிறைய தப்பு பண்ணிக்கிறதுக்காக உடம்பு பண்ணுவா வாழ்க்கையை அனுபவிப்பது என்பது வேறு முறைகேடாக அனுபவிப்பது என்பது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் பீமன் பலசாலி ஆனா அயோக்கியனே கிடையாது பலம் இருக்கணும் அதை தவறுதலா பயன்படுத்தக்கூடாது சொல் பிறர் மனைவியரை பெற்ற தாய் என்று எண்ணுவேன் சத்தியம் பிறர் பொருள் எனக்கு எட்டிக்காய் மாதிரி கசப்பு எட்டிக்காய் பிறர் பொருள் இன்னொருத்தனுடைய வசைய பேசிட்டு இருக்கிறத அவமானமா நினைக்கிறேன் ஆனா பிறருடைய துயரம் என்னுடைய துயரம் மற்றதெல்லாம் பிறர் பொருள் விரும்ப விரும்புடைய வசை விரும்ப ஒன்னு மட்டும் நான் விரும்புவேன் பிறர் கஷ்டம் வந்துட்டான் அது என் கஷ்டம் மாதிரி அப்பதான் அர்ஜுன உடைக்கலாம் பாருங்க நான் புகழ்னா பைத்தியம் எனக்கு நான் எது செஞ்சாலும் என் மனசுல புகழ மையமா வச்சே செய்யறேன் பத்து பேர் என்ன புகழணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு உண்டு நான் வேற எதையும் பெருசா நினைக்கல மானமே புரப்பது அவனி மேல் எவர்க்கும் வரிசையும் தோற்றமும் மரபும் ஞானமேயான திருவடிவு உடையாய் அப்பா இறைவா எனக்கு என்னமோ அந்த புகழ் மேல என்னமோ அப்படி ஒரு ஆசை இருக்கு நீ என்னடா சொல்ற அப்படின்னா நான் இது வரைக்கும் சில பேரை மதிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்தேன் உண்மையில எனக்கு சில பேர் மேல மரியாதையே கிடையாது அது யார் யாரு அப்படின்னு கேட்கிறான் கிருஷ்ணன் பேர் சொல்றா யார் யார் அப்படின்னு நல்ல ஜாதியா இருக்கலாம் நல்ல அழகா இருக்கலாம் பெரிய பணக்காரனா இருக்கலாம் பெரிய பெரிய பெரிய பெரிய சொத்து வச்சிருக்கலாம் ஆனா இவ்வளவு இருந்தாலும் கல்வி ஞானம் அறிவு இல்லாதவர்களை நான் மதிப்பதே கிடையாது ஆழ் மனசுல மதிக்கிறது இல்லை ஆனா மேல் மனசுல வேற வழி இல்லன்னு மதிக்கிற மாதிரி இருக்கிறேன் ரொம்ப காலமா இந்த பொய்ய மனசுல இருக்கு அதை நீங்க சொல்லிட்டு அவங்க எப்படி மனமில்லாத மலர் போல மதிக்கத்தக்கவர் அல்லசுல என்னமோ அப்படி ஒரு கோபம் உண்டு மதிக்கிறது இல்ல உள்ள பூர்வமா அப்படி ரெண்டு அடி மேல போச்சு சகாதேவனை நீ என்னடா சொல்ற கிருஷ்ணா பல பேர் நினைச்சிக்கிட்டு மாத்திரி தேவி எனக்கு அம்மா பாண்டு எனக்கு அப்பா தருமர்லாம் எனக்கு அண்ணன் பஞ்சாலி மனைவியின் இதெல்லாம் பொய் எதுவுமே கிடையாது எனக்கு தர்மம் தான் சகோதரன் ஞானம்தான் எனக்கு அப்பா எனக்கு உண்மையிலேயே தோழன் தோழன் தாரம் அதாவது மனைவி கருணையே தோழன் கருணைதான் எனக்கு தோழன் சாந்தம்தான் எனக்கு மனைவி இந்த உறவுகள்லாம் பொய்யி எலும்பு நரம்போட இருக்கிற உறவை நான் நம்பவே கிடையாது இதெல்லாம் பொய் இந்த பண்புகளைத்தான் நான் நேசிக்கிறேன் இதெல்லாம் தான் எனக்கு உறவு அப்படின்னு நான் நம்புறேன் இது என் மனசுல இருக்கிற விஷயம் நான் பாருங்க ரெண்டு அடி மேல போச்சு கடைசி ரெண்டு பாக்கி இருக்கு பாஞ்சாலிய பாட்டு கேட்கறான் கிருஷ்ணன் ஓ மனசுல இருக்கிற கருத்தை சொல்லு அப்படின்னு அப்ப இப்படி யோசிச்சு சொன்னா கிருஷ்ணா எனக்கு என்ன தனியா கருத்து இருக்க போது இந்த அஞ்சு பேர் சொன்னதான் என்னுடைய கருத்து இவங்க அஞ்சு பேர் நல்லா இருக்கணும்ங்கறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமுமே மனசுல கிடையாதுன்னு பாருங்க பழம் மேல போல கொஞ்சம் நீ காரியத்தை கெடுக்க போற முனிவர் குளிச்சுட்டாரு எனக்கு தெரியும் இப்போ ரன்னிங் கமிட்டி நீ கடைசி நிமிஷத்துல காரியத்தை என்ன சொல்ல போறேன் நீ கடவுள் மாதிரி நீ தான் எங்களை காப்பாற்றுற நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி பழம் போல நீ என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டே இருக்க உள்ளது உள்ளபடி சொல்ல போறியா இல்லையா இப்ப பழம் வேலை போலன்னா பெரிய பிரச்சனை வரும் கடைசியா பழஞ்சாலை சுத்தி நுத்தி பாத்துட்டு மனசை விட்டு வெக்கத்தை விட்டு ஒரு வாரம் சொன்ன ஐந்து பொறிகள் போல ஐந்து புலன்கள் போல எனக்கு ஐந்து பேர் கணவனாக அமைந்திருந்தும் வேறு ஒருவன் என் கணவனாகவில்லையே என்று என் மனம் வருந்தும் நான் பாருங்க பழம் ரொம்ப சிக்கலான இடம் மகாபாரத்ல இந்த அஞ்சு பேர் இருந்தும் இன்னொருத்த புருஷனா இல்லேன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே பழம் நீங்க என்ன அர்த்தம் சொல்வீங்க எங்க பரம்பரையில மூத்தவர் கிருபாந்த வாரியார் சாமி தான் அவருக்கு அப்புறம் புலவர் கீரன் அப்புறமா ஏதோ அந்த இடம் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையா போய் எனக்கு தெரியாது வாரியார் தான் மூத்தவர் அவர் என்ன சொல்றாரு ஐந்து பேர் கணவனாய் அமைய வேறு ஒருவன் என் கணவனாய் அமைய என் மனம் விரும்பும் அப்படின்னு வந்து பாட்டில இந்த விரும்பும் பக்கத்துல அவர் ஒரு கொஸ்டின் கேள்விக்குரிய போட்டு விரும்பும் அப்படின்னு அந்த கேள்விக்குரிய கொண்டாந்து போட்டு விரும்பாதுன்னு அவரே சொல்லிட்டார் ஏன்னா அந்த அம்மா கற்ப காப்பாற்ற வேண்டிய கட்டம் இருக்கு அந்த அஞ்சு பேர் கணவனா இருக்கும் போது அதையே பல பேர் கிண்டிட்டு இருக்கிறார் இப்ப இன்னொருத்த மேலைய மனசு இருக்குதுன்னு சொல்ற மாதிரி பாட்டு வருதுன்னா பெரிய அபவாதமா போயிடுமேன்னு அவர் என்ன பண்றாரு விரும்புங்கிறதுக்கு பக்கத்துல கொஸ்டின் மார்க் கொண்டாந்து போட்டு அத அவர் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொண்டாந்து போட்டார் வெள்ளி புத்திர போடல அவர் தனியா எடுத்து அந்த கேள்வியை கொண்டாந்து அதுக்குள்ள போட்டு காப்பாற்றுறார் யார பாஞ்சாலிய விரும்பும் கேள்வி விரும்பாது விரும்ப அத விஷயத்தை சொல்லாமல் செல்வாக்க பேசினார் ஒரு துப்பரியும் கோஷ்டி ஒன்னு வச்சு இவன் கண்ணு மூக்கு காதல் பொருவாரியா என்னோட பெரியவங்களே ஒருபோதும் மேடையில பேச மாட்டேன் ஆனா இந்த விஷயத்துல ரெண்டு பேர் சொன்னதும் தப்பு ரொம்ப மரியாதையோட வரியாட்சி மேல பூர்ணமான மரியாதையோட புலவர் கீரன் மீது மரியாதையோட சொல்றேன் ரெண்டு பேர் சொன்னதும் தப்பு ஒரு பொ சொல்ல அதுக்கு ஒரு நான் காரணம்லாம் சொல்வார் குந்தி தேவியனுடைய மூத்த பிள்ளை கர்ணன் என்பதால் அவ தருமன கல்யாணம் பண்ண மாதிரி குந்தி தேவியின் மூத்த பிள்ளையும் அவன் கல்யாணம் குந்தி என்ன பெற்ற மூத்த குத்துக்கையா அவளுக்கு அது மூத்தவன் என்பதனாலே அது கர்ணனை குறிச்சது அப்படி கிடையவே கிடையாது அவ வாழ்நாளில் ஒரு எதிரின்னு மனசுல பிக்ஸ் பண்ணினா அது கர்ணன் தான் எதிரியை பண்ணிருக்க கூட மன்னிப்பா மன்னிக்க மாட்டா கடை வாங்கி காதல் இலக்கிய பாஞ்சாலி எழுந்து வீழ்த்தினாலும் பண்ண மாட்டேன் அப்பன் பேர் தெரியாதவன் வெறுக்கப்பட்டவன் கர்ணன் சொல்வது பிழை தப்பு தப்பு வாரியார் நயம் பண்றாரு காப்பாத்துறாரு கேள்வியை போட்டு கருப்புக்கு ஆபத்து வர காப்பாத்துறாரு அஞ்சு பேர் எனக்கு கணவனா இருந்து வேற ஒருத்தர் கணவனா வரல உருகுதுன்னா நிஜமாவே கண்ணு மூக்கு காது உடைய ஒரு ஆம்பளை நினைக்க கூடாதுன்னு சொல்ற பாருங்க வீடுகள்ல லேசா கருத்து வேறுபாடு வரும்போது மனைவி என்ன சொல்வா ஒரு கணவன் பாடாப்படுத்துவா ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா கணக்கு கேட்பான் போயிட்டு அறுபதுக்கும் எழுபதுக்கும் பத்து ரூபாய் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு அந்த என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா சொல்லுவா என்ன பெரிய அவசியா இருக்கு உன்னோட பெரிய அவசியா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு புருஷம் வீட்டுல வந்து பண்ட குடுத்தா ஏன் என்னன்னு கேட்கல லட்ச லட்சமா கையில கொடுக்கறேன் நீ நூறு ரூபாய் குடுத்து இந்த பாடுபட்டு தெரிய ஒவ்வொரு புருஷன் அப்படின்னா அவ மனசுல நிஜமாவே வேற ஒரு ஆம்பளை இருக்குன்னு அர்த்தமா அவ தங்கச்சி புருஷன் அவ பார்த்தா எழுத்த ஊட்டம் புருஷன் இவரெல்லாம் ஆயிரம் கொடுத்தா கணக்கு கேக்கறதில்லை அவன் நினைச்சுட்டு அது மாதிரி இவரு கேக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அப்படி ஒருத்தர் கூட அவ அபிப்பிராயத்துல ஒரு ஆம்பளை பத்தி வச்சிருப்ப ஒரு ஆம்பளை ஆயிரம் என்ன ஏதுன்னு கேக்கக்கூடாது இந்த எதிர்பார்ப்பு இல்லாத பொம்பளை உலகத்துல உண்டுங்களா இப்ப எல்லாம் பன்னெண்டு வயசுல இருந்தே எதிர்பார்ப்போடு தான் எல்லாம் எட்டு வயசுல பெண்கள் எதிர்பார்ப்பு கணவன் பாதி கமலஹாசன் கொஞ்சம் விஜய் ரெண்டு கலந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல தோற்றத்திலே அவங்க வந்து முடிவு பண்றாங்க கணவன் எங்க இந்த கற்பனை இல்லாத பொம்பளை யாரும் இருக்கிறாங்க இந்த ஜாதி உண்டு நான் இப்ப உடச்சு பேசுறேன் உண்மையை பயங்கரமா உடைச்சு பேசுறேன் இது இல்லாதவங்க யாருங்க இருக்க உலகத்துல எல்லாரும் இலங்கை போயிருந்தேன் டிவியில இந்த விஜய் பத்தி ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டேன் இந்த வந்து அவங்க வந்து வீட்டுல இருந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைங்க சன் டிவியில் நல்லா பேசுறீங்க அங்கிள் அப்படி எல்லாம் பாராட்டி பேசுன பிள்ளைங்க இந்த டிவி போட்டோன்னா எழுத்தாப் உட்கார்ந்து பாத்துகிட்டு இருந்தது நானும் பாத்து இருந்தேன் சும்மாவது கிந்தல அடிச்சேன் இவன் பொம்மை மாதிரி கையகால ஆற்றான் பெரிய நடிகை தான் அப்படின்னு சொன்னேன் அது மூணு என்ன திரும்பி எரிக்கிற மாதிரி ஒரு பாரா பாரு எரிச்சுற மாதிரி பார்ப்பாரு நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன் இது பிடிக்கல வேணும்னு சொன்னேன் அதுக்காலத்து சிவாஜி எல்லாம் நடிப்பாரு என்ன மாதிரி நடிப்பாரு சோளக்கோல பொம்மை மாதிரி நிக்கிறான் இவனு இவன் மூஞ்சியும் மறுபடியும் திரும்பி ஒரு பாரா எனக்கு கேட்டேன் என்னம்மா நான் அவனை குறைச்சனா என்னைய முறைக்குறீங்க என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு என்ன எவ்வளவு வருது மறுபடியும் அப்புறம் நான் ஒன்னே விளையாட்டா சொன்னேன் சும்மா சொன்னம்மா எனக்கு தான் அந்த பிள்ளை மேல எனக்கு வருத்தம் நடிக்க சந்தோஷமா இருக்கு தமாசகா சொன்னேன் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை சொன்னேன் என்ன சொன்ன இதே நான் எங்க வீட்டுல சொல்லியிருந்தா ஒருவேளை என் பொண்ணா இருந்தா கொன்னையே போட்டிருந்தாலும் போட்டிருப்பா என்னன்னு என்ன கொன்னைய போட்டிருந்தாலும் போட்டிருப்பான உடனே அது மூணு சொல்லுது எங்களுக்கு அந்த உரிமை இல்லையுதான் வருத்தமா இருக்கு அதாவது என்ன கொண்டு எப்படி இருக்கு இந்த மைல்ட் அட்ராக்ஷன் அவங்க வந்து விஜய் மேலன்னு அர்த்தம் கிடையாது அவர்கள் எதிர்ப்பா இருக்கிற கணவன் அப்படி இருக்கணும் பெண்கள் பேசுற போது என்ன ஒண்ணு வேணும்னு சொன்ன இவர் என்ன எதுக்கடுத்தாலும் சொல்லிட்டே இருக்காரு சொன்னா வாங்கி கொடுக்கற மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுல எல்லாரும் வச்சு தலைமையில வச்சு தாங்குறாங்க தலைமையில யாராவது தூக்கிட்டு போவாங்க பாருமாக்கு போலாமா அப்படின்னு போலாமா போலாமாவா நான் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்து இவன் நினைச்சா அவன் டிக்கெட் அடுத்தது என்ன எங்க போலாமான்னு திடீர்னு சொல்றீங்களே ராத்திரி சாப்பாடுலாம் நான் ஒண்ணும் பண்ணவும் இல்ல எல்லாம் எதுக்கு பண்றது வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்டுருவா நீ ஒண்ணும் கஷ்டப்படாத பண்ணிட்டுல ஏறி நேரா போலாம் சின்ன சாப்பிட்டு அப்படியே ஹோட்டலில் வந்துடலாம் இவன் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது அவனே பண்ணாதே இந்த எதிர்பார்ப்பு பெண்கள் மனசுல உண்டா இல்லீங்களா உண்டு நான் கோயில் உட்காந்து சொல்றேன் சத்தியமா உண்டு நமக்கு வர்ற கணவன் அப்படி இதே மாதிரி இவனுக்கு சில எதிர்பார்ப்பெல்லாம் உண்டு அது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா இவரு வெளியில இருந்து வந்தோடனே சூட் கேஸ் வாங்கணும் பைய வாங்கணும் ஷூ போடணும் தான் ஷூவை கயிட்டு விடணும் டையல் சினிமாவில் பல பேர் அந்த கனவு தானே கல்யாணமே பண்ணிட்டான் இது மாதிரிலாம் நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த கனவுல தான் கல்யாணமே பண்ணிட்டேன் அப்புறம் தான் தெரியுது என்னென்ன நடக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது இமேஜினேஷன் அதாவது கனவு கற்பனை இன்னும் சொல்ற பாருங்க அவனை கணவன் என்ன சொன்னாலும் அதை எது பேசக்கூடாது அப்படிதான் வருதுங்க அந்த நம்பிக்கை ஏவிஎம் தொடர் சொந்தம் இதுல வர கதாநாயகி அப்படியே தியாக தீபமா மெழுகு சுடரா அப்படியே எரிஞ்சு எல்லாரையும் வாழ வச்சு மாமியாரி கணவனை கணவன் குடிச்சிட்டு வந்தா கூட ஏன்னு கேட்காம அப்படியே அவங்க கரைஞ்சு போறாங்க ஏவிஎம்ல வர கதாநாயகி அப்படியே கரைஞ்சு போயிடுறாங்க இவன் இதை வேற பாத்துக்கிட்டா அவன் நினைக்கிறான் ஓ மனைவினா அது தியாக தீபமா சுடர் விடும் அது எவ்வளவு சுடும் அப்புறமா தானே இவங்களுக்கு தெரியும் இப்ப சிக்கல் பாரு அவ ஒரு கணவனை பற்றிய கற்பனையில் இருக்கிறாள கணவன் தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனையில் இருக்கிறாள இவன் மனைவினா இப்படி இருக்கணும் ஒரு கற்பனை இருக்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஆரம்பிச்சா இவ எதிர்பார்த்த கணவனுக்கும் வந்திருக்கிற கணவனுக்கும் சம்பந்தமே இல்லை இவன் கற்பனையில் எதிர்பார்த்த மனைவிக்கும் வந்திருக்கிறா பாருங்க அவளுக்கு சம்பந்தமே இல்லை உடனே கடுப்பிடிக்கிறான் என்ன வாழமோ நினைச்சா என்னமோ நடந்து போச்சு என் வாழ்க்கையே வீணா போச்சு என் வாழ்க்கையோ இவ கற்பனையில் வைத்திருக்கிற கணவனுக்கும் இடையில் வந்து வாய்த்திருக்கிற கணவனுக்கும் இருக்கிற நினைச்சு நினைச்சு பாப்பா கொஞ்சம் மறந்துட கூடாது அது ஒண்ணும் கற்புக்கு தப்பு கிடையாது வேற ஒரு ஆம்பளை நினைக்கல ஆணை பற்றிய அபிப்பிராயத்தை வைத்திருக்கிற கணவன் அப்படி இருக்கணும் எங்க இந்த அபிப்பிராயம் வச்சா கற்புக்கு தப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு அவன் மனசுல வச்சிருக்கையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டுல தலைமையில வச்சுறாங்க எட்டு யாருன்னு கேட்கக்கூடாது அவள் கணவனை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல மனைவி என்ன கண்டுபிடிக்கணும் அவன் எதிர்பார்ப்பு என்ன நாம என்ன என்ன இடைவெளி சுருக்கிக்கிட்டே வரும் சக்சபுல்லா இருக்கும் நினைக்கணும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கலாம் மனைவியை பற்றி நம்ம எப்படி இருக்கிறோம் இடைவெளியை நிரப்பத்தில் சண்டை வரது இந்த கனவு கனவாவே நின்று போய் நின்று போயிட்டா தகராற தவிர எதுவும் இருக்கிறது சண்டைக்கு அப்படிய கையை வெட்டிருக்கீங்களா என்ன ஒரு பைய தொட்ட உடனே அவன் யாரா இருந்தாலும் ஒரு கணவன் அப்படின்னா பாஞ்சாலி எதிர்பார்த்த கணவன் தனக்கு தன்னுடைய கற்புக்கு ஒரு ஆபத்து வருகிற போது கொலை பண்ணி இருக்கணும் வெட்டி இருக்கணும் துண்டு துண்டா வெட்டி இருக்கணும் அஞ்சு இல்ல தர்மருக்கு என்ன பெருசுனா தர்மம் பெருசு அவருக்கு அறம் பெருசு உலகத்துல பெரிய பெரிய தர்மங்கள காப்பாத்துறதுக்கு தான் அவர் பிறந்தாரே ஒழிய பொண்டாட்டியை காப்பாற்றுறது அவர் வேலை இல்லை இதை காப்பாத்துறது கிடையாது அண்ட சராசனம் அவனி தர்மங்கள் இதையெல்லாம் காப்பாற்றுறது பொம்பளை அவளை காப்பாற்ற வேண்டிய வேலை என்னது இல்லை அப்படின்னு தருமர் பாஞ்சாலிய கை கழுவிட்டாரு தர்மங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தார் பீமனுக்கு உண்மையில கோபம் பாஞ்சாலியை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் அப்படியே துச்சாசனம் வெட்டி மிதிக்கணும்னு நினைக்கிறேன் அவன் எந்திரிச்சாம் பாருங்க அவளுக்கு கம்மும் தர்மம் மறுபடியும் வெல்லும் இந்த உலகம் கற்பும் கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் அண்ணனை மீறி பேசாதே தர்மம் நமக்கு முக்கியம் சம்சாரத்தை விட அண்ணன் முக்கியம் என்று அர்ஜுனன் அறிவித்தான் அதற்கு பீமன் கட்டுப்பட்டான் பாஞ்சாலியின் எண்ணம் முக்கியம் என்று தர்மனும் நினைக்கல பீமன் நினைக்கல அர்ஜுனும் நினைக்கல மற்ற ரெண்டு நினப்புக்கு மாறா நடந்து பழக்கமே கிடையாது அவன் நினைச்சா ஐந்து பேர் என் கணவனா இருந்தும் என் எதிர்பார்ப்பின் படி நடந்து கொள்ள ஒரு கணவன் இல்லையே என்று என் மனம் உருகும் அப்படின்னா என்னங்க தப்பு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பயம் இல்லையே எல்லாம் அவங்க இஷ்டப்படி இருந்தானே ஒழிய என்னுடைய அபிப்பிராயம் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு கணவன் வாய்க்கவே இல்லையே என் மனம் அந்த வேதனையில் இருக்கிறது என் விருப்பப்படி என் கருத்தின்படி செயற்படுவதற்கு ஒரு கணவன் எனக்கு அமையாமல் போய்விட்டானே என்று என் மனம் வருந்திட்டு நான் பழம்பையொட்டிச்சு இந்த கதையை வில்லிபுத்திராழ்வார் எழுதுறார்னு சொன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்பு எழுதுறாருனா எவ்வளவு தைரியம் யோசிக்கணும் இன்னைக்குதான் மாத்ருபூதம் டிவில போட்டு கிழி கிழினு கிழிக்கிறார் பச்சை பச்சையா சொல்றாரு டாக்டர் மாத் அதே நம்ம சொல்றோம் என்ன இவரு இப்போ உண்மையை பட்டவத்திரமா உடைக்கிறாரு குடும்பங்கள் இருக்கிற சிக்கலை பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த செஞ்சுரிய அது அவசியமா போச்சு போன நூற்றாண்டு வரைக்கும் அதெல்லாம் தேவை கிடையாது ஆனா இந்த நூற்றாண்டு அது தேவையாய் போச்சு பச்ச போட்டு உடைக்கிறார் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை இதை வில்லி புத்திர ரொம்ப இடைவெளி ஏற்படுவதற்கு காரணம் மனைவியின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை கணவன் புரிந்து கொள்ளாமலேயே நடப்பதுதான் எவ்வளவு பெரிய சைக்கோலாஜிக்கல் அப்ரோச் தெரியுமா வில்லி புத்திராழ்வார் பண்ணிருக்கிறது ஒவ்வொரு ஆண்மகனும் தன் மனைவியின் விருப்பங்களை முதலில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் தன் மனைவியின் விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறது அத்துப்படியா இருக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் இருக்கிற பல குடும்பம் எல்லாம் வேற வழி இல்லாம ஒன்னா இருக்காங்க ஐ வெரி சாரி டு சே திஸ் வேற வழி இல்ல அந்த அம்மா என்ன பண்றது கொற இவரோட இருந்து ஓட்ட வேண்டியது ஆறு குடுப்ப நான் தொலைக்கிறேன் அவனை கேளுங்க என்ன ஒன்னும் பேசாது என்னமோ ஒரு காலம் தாலி கட்டிட்டு சரியாம கட்டி விட்டோம் பண்ண பாவம் ஒரு பாவம் பண்ண அதுக்கு அனுபவிச்சானே ஆகணும் காலம் வரந்தன்னைக்கு என்ன பண்றது சரி ஏதோ இதோட இதோட இருந்து இவளோட இருந்து தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது வாழ்க்கை நீங்க பத்திரிகை எழுபது வயசான ஒரு பெரியவரை கேட்கறான் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது டூட்டியே கிடையாது என்ன ஆண்களுடைய ஆதிக்கம் பாருங்க மனைவி ஒரு ஆசா பாசம் என்ன பிடிக்கும் அட்லீஸ்ட் குல்பி ஐஸ்கிரீம் சொல்லி தொல்லைய அவளுக்கு அருண் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அவளுக்கு வந்து வேல்பூரி பிடிக்கும் அவளுக்கு பானிபூரி பிடிக்கும் வெங்கடேஸ்வரா போலி பிடிக்கும் கிருஷ்ணா மைசூர் பாக் பிடிக்கும் சொல்லியாது தொலைஞ்சு ஏதாவது பொய்யாவது சொல்லுங்க பெரிய பெரிய சைக்காலஜி பாரத கதையில வச்சிருக்க பாருங்க திரௌபதி திரௌபதி கணவனை பத்தி வச்சிருந்த அபிப்பிராயம் இந்த அஞ்சு பேரும் பொருந்தலை பிடிந்தார்கள் அத உடைச்சுட்டா என்ன அஞ்சு பேர் என்ன எதிர்பார்த்த மாதிரி நான் எதிர்பார்த்தபடி ஒரு கணவன் எனக்கு அமையவில்லையே என்று மனம் வருந்தும் வேற ஏதாவது பேசு பேர் என்ன பாடு படிச்சிருப்பான் அஞ்சு பயன் தலைக்குனிஞ்சி நிக்கிறான் பேச அஞ்சு பேரும் அப்படியே தலைக்குனிஞ்சி நிக்கிறான் அவன் என்னது தெரியும் அவள் எதிர்பார்ப்பின்படி நான் இல்லை என்பது அவர்கள் ஐந்து பேருக்கும் வெட்க மர தெரியும் அஞ்சு பேரும் தலைக்குனிஞ்சு நின்றுட்டான் கூட இப்ப ஆனந்தே புத்தகம் வெளியிட்டு வழிபாடுன்னு ஒரு பகுதி இருக்குமான எழுதியிருக்க இதே செய்தியை எடுத்து எழுதிருக்க சரி எப்படியோ இந்த பழம் பொறிஞ்சிருச்சு பிறகு அமித்ர முனிவர் வந்தார் பிரச்சனை இல்லாமல் போச்சு இன்னும் நிறைய அந்த கானகத்துல பல செய்தி நடக்கிறது இதற்கு நடுவுல துரியோதனம் பார்த்தா நாம வந்து இந்த தருமனை நியாயமாலாம் வெல்ல முடியுமோ முடியாதோ தெரியல அதனால அக்கிரமமா தான் ஜெயிக்கணும் எப்படி அக்கிரமமா ஒரு முனிவரை வச்சு ஒரு ஹோமம் நடத்தி அபிச்சார ஹோமம் பண்ணி ஒரு பூதத்தை ஏவி கொண்டுலான்னு முடிவு பண்ண ஒரு முனிவரை வச்சு ஒரு அபிச்சார ஹோமம் நடத்தினா கண்டிப்பா ஜெயிச்சுடலாம் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணிடா காலமா முனின்னு பேர் அந்த முனிவரை வச்சு ஹோமம் பண்ணினான் அதுல இருந்து ஒரு மோசமான பூதம் புறப்பட்டுது அந்த பூதத்துக்கு போற போது அவன்லாம் உயிரோட இருந்தா கொண்டு வரும் உயிரோட இல்லேன்னா எவன் ஏவுனானோ அவனை கொண்டுட்டு போயிடும் அதுக்கு எதாவது ஒரு உயிராவது கண்டிப்பா வேணும் யாரை நோக்கி ஏவுனானோ அவன் உயிர் வேணும் இது போறதுக்குள்ள அவன் செட்டு போயிருந்தான்னு சொன்னா ஏவுனவன சென்று விட்டு போயிடும் இந்த பூதம் இங்க இருந்து வருகிறது அதுக்குள்ள என்ன பண்ணினா அந்த தருமன் அஞ்சு பேர் பாருங்க அப்போ ஒரு முனிவர் ஓடி வந்து தருமன் சொல்றார் இந்த அக்னி கடைவார்கள் யாகம் பண்றதுக்கு அரணிக்கட்டைன்னு பேரு அந்த கடையிற கட்டைய ஒரு மான் வந்து கொம்பல தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு அப்ப தரும அந்த மான் கிட்டே கரணி அரணி கட்டையை மீட்டுக் கொடுற தருமன் ஓடுறான் தருமன் ஓடுறான்னு பாத்துறான் அர்ஜுனும் அஞ்சு ஓடுறான் அந்த தடுத்துக்கிட்டே போற ரொம்ப தூரம் ஓடிட்டி ஓடி போயிடுச்சு அஞ்சு கழிச்சு போயிட்டான் ஓடுன ஓட்டத்துல தருமனுக்கு தண்ணி தாக்கம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல தாகமா இருக்கடா பக்கத்துல தண்ணி கிடைச்சா கொண்டாங்க அங்க போய் ஒரு ஒரு சுனை இருந்தது அந்த சுணையில முதல்ல சகாதேவன் அந்த தண்ணியை பார்த்தான் எடுக்கலாம் நினைச்சான் அவனுக்கு தாகமா இருந்தது குடிக்கலாம்னு குடிக்க போனான் குடிக்காதே எவனும் சொல்றான் இதன் பொருட்படுத்த குடிச்சான் சகாதேவன் இறந்து கீழேழுது அந்த பக்கம் இதே மாதிரி நகுலன் தப்பு பண்ணினா அர்ஜுனன் தப்பு பண்ணினா பீமன் வந்தான் அவனுக்கு புரிஞ்சு போச்சு மூணு பேர்ல செத்து கிடக்கிறான் இந்த தண்ணி தான் காரணம் அப்படின்னு அவன் நினைக்கா இவன் பேர் இல்லாத போது என்ன பண்ண போறோம் ஐயோ இப்படி நடந்து விட்டதே நாலு பேர் இப்படி கிடக்கிறானு மூர்ச்சியாகி மேல விழுந்துட்டார் அவங்க மேல மூர்ச்சியாக விழுந்துட்டார் அப்படியே கரெக்டா அந்த நேரத்துலதான் இந்த காலமாமுனி அனுப்பிச்ச பூதம் அங்கே வந்து பார்த்தது நம்ம வரதுக்கு முன்னாடி போய் காணமாமு அவசரமா பண்ணிடுச்சு அச்சீவ் பண்ணிக்கிட்டு முடிவு பண்ணிட்டு இந்த பூதம் என்ன பண்ணிச்சு அவசரமா நேரம் போச்சு காலமாமுனி அடிச்சு திரு பூதம் பயாச்சு இப்ப தருமன் மூர்ச்ச கலந்து எழுந்தான் நாலு பேர் செட்டதுக்கு அப்புறம் நான் இருந்து என்ன ஹெட்டு என்ன நான் இந்த தண்ணியை குடிச்சு சாவறேன் அப்படின்னு எடுக்க போனான் பாருங்க அச்சரியது கேட்டுது குடிக்காது அதான் தர்மம் யாரும் ஒண்ணு சொல்றாங்களே அது என்னென்னு மதிக்கணுமே நீ யாரு அப்படின்னா நான் எச்சம் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல் சரி நீ பதிலாம் சொல்லிட்டு அப்புறமா நான் தண்ணியை குடிச்சு செத்து போறேன் கேட்கிற கேள்வி எல்லாம் கேளு அப்படின்னு இந்த இடத்துல எச்ச பிரஸ்னம்னு பேரு பாரதத்தில் ரொம்ப அருமையான இடம் உங்க வீட்டில பாரத புஸ்தம் வாங்கி பாருங்க எடுத்து படிச்சு பாருங்க அறிவு பூர்வமான பகுதி ஒரு கேள்வி பதில் ரொம்ப அருமையான கேள்வி பதில் எப்படி கேள்வி பாருங்க பூமியை காட்டிலும் எது பூமியை விட எதுங்க கனம் சொல்றன் பதில் பூமியை விட கனமானவள் தாய் நம்மளை பெற்றாலே தாய் அவனமான ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது தகப்பன் ஏன் ஆகாசத்தை விட அவங்க ஆகாசத்துல எல்லாம் அடங்கி இருக்கு அப்பாக்குள்ள அடங்கி இருந்தோம் அப்பாக்குள்ளே தெரியாது ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா கிட்டதான் அடங்கியிருந்தான் அதனால ஆகாசத்தை விட உயரமானவன் யாருன்னா உயர்ந்தது எது தகப்பன் காற்றை விட வேகமானது எது மனம் புல்லை விட அதிகமானது எது கவலை எது தூங்கும் போது கண்களை மூடாமல் இருக்கிறது மீன் எது பிறந்ததும் அசைவதே இல்லை முட்டை அது பிறந்ததுக்கு அப்புறம் அசைகிறதே கிடையாது ஆனால் அசையாது எது பிறந்ததுக்கு அசைவதே இல்லை முட்டை எது வேகத்தால் வளருகிறது நதி நதிக்கு வேகம் வர வர வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும் யாத்திரை போறான் தேசாந்திரம்னா பழைய காலத்தில் யாத்திரை ஊட்ட ஊட்டி வெளியே போறது அவனுக்கு யார் தோழர் வெளியில போறவருக்கு யாரு திறந்திருந்தா ஒருத்த வீட்டுலயும் திருக்குறள் ஒவ்வொரு ஆணுக்கும் மனைவி வந்து நட்பு மனைவிக்கு கணவன் நண்பன் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க ஏன் உலகத்துல விட முடியாத உறவு நட்பு மட்டும்தான் அந்த கணவன் மனைவி நண்பர்களா இருக்கிற வீட்டில பிரச்சனையே வராது கணவன் மனைவிய பிரிய முடியாது நட்பு கிடையாது சட்ட போட்டு சாப்பிட்டு எல்லாம் வாங்க அதாவது அந்த பதினஞ்சு நிமிஷம் இன்டர்வல் டைம் சாப்பிட்டு பத்து பாத்திரம் தான் கழுவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்மால் வரமாட்டான் இவனுக்கு ஒசாமா பில்லேடு உறவு ஜார்ஜ் புஷ் அத்த பையன் வந்து அவர் வாஜ்பாய் என்ன பண்ணார் தெரிஞ்ச பெரிய சட்டப்பட்டு சாப்பிட்டு கழுவ போட்டு நான் வந்து சினிமா அந்த அம்மாவுக்கு சினிமாவுக்கு இன்டர்வெல்லாம் போயிடணும் எல்லா வேலையும் சாப்பிட்டு முடிச்சு அந்த இவன் சொல்லுவான் நோ சென்ஸ் உனக்கு சென்சே கிடையாது நியூஸ் பாக்குறது இல்ல சில வீட்டுல பொம்பளை நியூஸ் பார்த்தா எப்படி பாப்பாங்க தெரியல அட்டாக் பண்ண நினைக்காது யோசிக்க வேண்டிய விஷயம் நியூஸ் வந்து இப்படி பாத்துட்டு சொல்லுவாங்க சந்தியா ராஜகோபால் அன்னைக்கு போடலையே இன்னைக்கு புதுசா போட்டுருக்காங்களே அன்னைக்கு சோபனா ரவி ஒரு முத்துமாற போட்டிருந்தாங்க இதே மாதிரி தானே இருந்தது பற்றிய நியூஸ் தானே ஒழிய நியூஸே மிச்சம் ஏன் சொல்றேன் அப்படிங்கறத பெண்கள் யோசிக்கணும் இன்னும் இந்த நாட்டில் பல பெண்களுக்கு ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் வித்தியாசம் தெரியாது பல பெண்களுக்கு ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் வித்தியாசம் தெரியாது இன்னும் இந்த நாட்டில் பல பெண்களுக்கு சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு கூட தெரியாது இப்பதான சட்டசபைக்கு அரசியல் ஞானமே பெண்களுக்கு சூன்யமா இருந்தா ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியுமா என்னதுக்கு பெட்ரோல் விலையை ஏத்தரா அது சப்சிடியை கட் பண்ற என்ன சப்சிடின்னு சொன்ன பெட்ரோல் விலையை ஏத்தறது வெளிநாட்டுல இருந்து பெட்ரோல வாங்கி வாங்கிட்டு இருக்கோம் பெட்ரோல் ஓட்டு வண்டி ஓட்ட முடியுமா என்ன குமரன் சில்க்கு விளம்பரம் இதே மாதிரி ஒன்னு வாங்கணும் இந்த சென்னை சில்களை காட்டுறான் பாத்தீங்களா அதே மாதிரிதான் நடுவில் கோபுக்கணும் அறிவு வந்து ரெண்டு பக்கமும் இருந்தால்தான் ஒரு ஒரு குடும்ப வளர்ச்சியான எப்படி சொல்ற மனைவிக்கு கணவன் நண்பன் கணவனுக்கு மனைவி நட்பு தோழமை French சொன்ன மணிக்கணக்கா சொல்ல வீட்டில் கேள்விக்கு மூக்கு அழகு அவருக்கு பல் அழகு அப்படியே நுட்பமாக கவனிச்சிருக்காங்க அவருக்கு மூக்கு அழகு இவருக்கு பல் அழகு அவர் காதுகளை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அந்த காதல் ஆடுகிற போது அவ்வளவு அழகாக இருக்கு முடியாது மற்றபடி இரண்டு பேருக்கு மார்க்கெட் சமமாகவே இருக்கிறது ஒப்பீடு கேள்வி பதில் பத்திரிக்கை இல்ல கேள்வி பதில் படிச்சா அறிவு வளரவங்க ஒரு புது படிச்சா எவ்வளவு ரகசியம் பாருங்க இன்னொரு கேள்வி கேட்கறான் புகழ் நிலை பெறுகிறது எச்சன் கேட்டான் புகழ் எதில் நிலை எதில் நிலை பெறுகிறது நல்லொழுக்கத்தில் சுகம் அப்படிங்கிற வாழ்க்கை என்ன நல்லொழுக்கத்தின் மூலம் தான் சுகமா இருக்க முடியும் இல்லாம சுகம் போச்சு இப்ப கவர்மெண்ட்ல எல்லாம் என்னன்னா எழுச்சுக்கு ஒரே வழி என்னன்னா ஒருத்தியாக வாழுங்கள் அப்படி எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சொல்றா சுகம் எங்கு நிலை பெறுகிறது நல்லொழுக்கத்தில் நிலை பெறுகிறது வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஆன்மா எதுக்குள்ள இருக்கு ஒருவன் மற்றவருக்கு பிரியமானவனாக மாறுகிறான் கர்வத்தை கர்வத்தை விட்டவ எல்லாருக்கும் பிடிக்கும் எதை விட்டால் ஒரு மனிதன் துயரமற்றவனாக மாறுகிறான் கோபத்தை கோபத்தை விட்டு அவனுக்கு துயரம் கிடையாது இப்படி அறவடிவான நிறைய கேள்விகள் எச்ச பிரச்சனத்துல கேட்கப்படுகிறது ஒரே ஒரு கேள்வி நிறைவா சொல்றேன் பாருங்க எந்த மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் எந்த மனிதன் கடன் இல்லாதவனாகவும் அயலூர் போகாதவனாகவும் பகலில் ஐந்தாவது காலத்திலோ ஆறாவது காலத்திலோ கீரையாவது தன் வீட்டில் சமைத்து உண்பவனாகவும் இருப்பானோ அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் வெளியூர் போறவேன் எங்க எங்க போய் அலையிறான் சாப்பாடு கிடைச்சாலும் அது என்னவோ தனக்கு வராது என்று எண்ணுகிறார்களே அதுவல்லவா ஆச்சரியம் சார் அவர் போயிட்டார் இவர் போகவே மாட்டார் அல்பில போயிட்டான் அல்போசில போயிட்டான் என்ன கேரண்டி அது தெரியறது இல்ல எத்தனையோ பேருக்கு அது நடந்தாலும் நமக்கு அது நடக்கும் என்ற விவேகம் நமக்கு வராமல் போய்விடுகிறது இவ்வளவு முடிச்ச உடனே அந்த எச்சன் சொன்ன தர்மா நான் கேட்ட கேள்விகளில் எல்லாம் நீ ஜெயித்து விட்டான் உனக்கு பரிசு தரேன் உன் தம்பிங்கெல்லாம் கிடைக்கிறாங்க யாராவது ஒருத்தரை நான் உயிரோட எழுப்பி தரேன் உனக்கு யார் வேணும் பழக்க வேணும் என்ற ஜெயிக்கலாம் அர்ஜுனன் பழைச்சா நீ அவனை வந்து வில்லாத ஜெயிக்கலாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நகுலன் அவனை போய் முதல்ல எழுந்திருக்க சொல்றியே அவனை பழக்க வச்சு என்னடா அவன் சொன்னா பாருங்க தருமன் எங்க தர்மத்தை நான் பாராட்டுகிறேன் அதனாலயே நீங்க நாலு பேருமே உயிரோட எந்திரிப்பாங்க நீ கவலைப்படாது இப்ப நான் யாருன்னு வெளிப்படுத்துறேன்னு தர்ம தேவதை எதிரான் தர்ம தேவதெல்லாம் தர்மனோட அப்பா யம தர்மராஜ் அந்த மான் வேற யாருமல்ல முனிவருடைய அரணி கோரை தூக்கிட்டு கொண்டு வேற யாரும் இல்ல நான் தான் ஏன்னா உனக்கு எதிர்த்து காலமா முனி ஒரு பூதத்தை அனுப்பிச்சிருந்தான் அது அழிவு வராம நான் இந்த நாடகத்தை நடத்தி உன்னை காப்பாத்திட்டு இந்த அரணி கொண்டு போய் முனிவர்த்த கொடு அப்படின்ட்டு அந்த தர்மதேவரன் மறைஞ்சு போறேன் அப்போ உன்னை ஒழிச்சு அஞ்ஞாத வாழ்வது கஷ்டம் நீ அப்ப என்ன நினைச்சு உன் வடிவத்தை மாத்திக்க நான் மாத்தி கொடுத்துறேன் ஒரு வருஷத்துக்கு ஓ அப்படின்னு முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் தான் சொன்னிய நாடு மழை பொருந்திய நாடு குறை இல்லாத நாடு எனவே அங்க போய் இருக்கிறது என்னவா இருக்கிறது வைர பாய்சிகை அதாவது இந்த சூதாடு விளையாடிட்டு பொழுதுபோக்க வேண்டியது இருக்க வேண்டியது அவன் கும்பிட்டு இருப்பான் எனவே இன்னொருவரால் வணங்கப்படுகிற நிலையிலேயே தருமன் அப்படியே இருப்பான் கண்கன்கிற பெயரோட இருக்க முடிவாய்ப்பு அப்பதான் மெதுவா தருமர் பயந்து போய் பீமனை பார்த்தார் ஒன்னையப் ஒளிச்சு வைக்க முடியும் அவரை ஒழிக்கவே முடியாது ஏன்னா அவன் எந்த ஊர்ல இருக்கிறான் அந்த ஊர்ல சராசரியா ரெண்டு கொலைகளும் ஒரு நாளைக்கு எவன் அயோக்கியத்தனம் பண்ணாலும் அத்தனையே கொண்டு என்ன அடிச்சு பொட்டலாம் கட்டிட்டு வச்சிருவான் உன எப்படினா ஒளிச்சு வைக்க முடியும்னா நான் ஒளிஞ்சுக்கிறேன்னா எப்படியோ ஒழிஞ்சுக்கிறேன் ஒளிஞ்சுக்கிட்டா சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன் ஒளிஞ்சுக்கிறது கஷ்டம் ஒளிஞ்சுட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் என்னன்னா கவர்மெண்ட்லயே சமயக்காரனா ஜாயின் பண்ண போறேன் யாரு பிராடனுடைய அரண்மனையில போய் நான் மடப்பள்ளி சமயக்காரனா போயிடுவேன் முந்திரி பருப்பு மூட்டையே காலியானா கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்காது ஓ நல்ல அருமையான ஐடியா அர்ஜுனா நீ அவன் சொன்னா நீ இரண்டாவது இந்திரன் கோடி சூரிய பிரகாசமுடையவன் உனக்கு முழங்கால் வரைக்கும் நீண்ட கை அர்ஜுனனுக்கு சாமுதிரிக்கலட்சம் ரொம்ப ஜாஸ்தி பர்சனாலிட்டி அவனுக்கு அவனை ஒளிச்சா வைக்க முடியாது பார்த்தவொன்னே அர்ஜுனன் எல்லாம் சொல்லிவிடுவாங்க அப்படிப்பட்ட அழகு நான் உன்ன எப்படிதான் ஒளிச்சு வைக்க முடியும் மறைச்சு வைக்க முடியும் அவன் சொன்னா அண்ணா கவலைப்படாது மே போது ஊர் வச்சு என்ன பேடியாக இருக்க முடியாது என்ற பெயரோடு அங்க பேடியா இருப்பேன் அர்ஜுனன் ஒரு பேடியாக இருப்பான்னு யாரும் கற்பனை கூட நான் மறைஞ்சு வாழ்ந்துருவேன் என்ன யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படி அப்புறம் நக்குலாம் நீ என்னடா பண்ணுவேன்னா நான் மாடு பற்றிய ரகசியம் எல்லாம் தெரியும் நான் விராடனுடைய அரண்மனையிலே தாமகந்தி என்ற பெயரோடு மாடுகளை எல்லாம் மேய்த்துக்கொண்டு நான் ஒரு வழியா காலத்தை ஓட்டிடுவேன் சகாதேவன கேட்டான் அவன் சொன்னா நான் வந்து குதிரைகளின் ஆயத்தை பார்த்துக் கொண்டு நான் காலத்தை ஓட்டிடுவேன் நீ என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாது தந்திரி பாலம் அப்படிங்கிற பெயரோடு வாழ்வேன் தென்ன சிக்கல் திரௌபதி பார்த்து கேட்க முடியாது எங்களை உட்டு எங்க ஒளிஞ்சு வாழ்வே கேக்க முடியுமா அப்படி வெட்கத்தில தலையை தொங்க போட்டார் தருமர் அவன் சொன்னா சக்கரவர்த்தின்னு பட்டம் கட்டி தலையில புண்ணிய நதிகள் தீர்த்தத்தை கொட்டி சாம்ராட் பட்டம் வாங்கின நீர் இன்னொருத்த அரண்மனையில் போய் இருக்கலாம்னா நான் என்மாத்திர நான் இருந்துக்குவேன் எப்படி இருப்பேன் சைதந்தரிடைய தோழி செய்கிற பெண்ணாக அலங்காரம் பண்ணுகிற பெண்ணாக நான் அந்த இடத்துல இருந்து காலத்தை ஓட்டிடுவேன் அவளுக்கு ஒப்பனை பண்ணுகிற மேக்கப் பியூட்டிஷியன் பியூட்டிஷியனா இருந்து நான் காலத்தை ஓட்டிடுவேன் நீ ஒண்ணு கவலைப்படாதே அப்படின்னு எல்லாம் ஒப்பந்தமா எல்லாம் வந்தார்கள் கௌமியர் வந்து அவங்களுக்கு சில அறிவுரை எல்லாம் சொன்ன ரொம்ப அருமையான இடம் வியாசபாரதத்திலே ரொம்ப அருமையான இடம் இந்த இடம் என்னன்னா அப்பா உங்க அஞ்சு பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வளர்ந்து பழக்கப்பட்டவங்க தெரியாது அவன் எந்த நேரத்தில் கோபான் தெரியாது எந்த நேரத்தில் வெளியில போன சொல்வான்னு தெரியாது நீங்கள் பார்த்தபடியே இருக்கா கேட்காம வாய் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மந்திரியை பத்தி சேனாதிபோ அந்த மந்திரி அஞ்சு மணிக்கு வரேன் வரல அப்படின்னா நம்ம பக்கத்து இருந்தா கூட கூட தெரிஞ்ச வாயை தரீங்களா நீச்சமா பேசுற அப்படிமா நட்பு போயிடும் எதையும் பேச கூட நீங்க இதெல்லாம் இன்னைக்கு என்ன சார் ராஜா மந்திரி தான் ஒரு கம்பெனி எம்டி இருக்கிற நாம ஒரு பிஏவா இருக்கிறோம் நம்ம ஒரு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் மீட் பண்ண போறோம் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ற பாருங்கோட வரும்போது எப்படி வரணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வரணும்னு சொல்ற தோமியர் ராஜாவை விட முன்னாடி போயிடவே கூடாது ரொம்ப பின்னாடி நீ வந்து ஒன்ன திரும்பி திரும்பி கூப்பிடும்படியாவோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்படியாவோ நீ தள்ளியும் போயிடக்கூடாது எஸ்ல இருக்க அவன் சொல்றது காது கேட்கற தூரத்தில் பின்னாடி வரணும் சொல்றேன் பத்திரிகை எடுக்கிற போட்டோம் உங்க மூஞ்சி வந்துருச்சு மறுநாள் உங்களை கண்டா தலைவருக்கு பிடிக்க எல்லா போட்டாலும் இன மூஞ்சி விழுந்திருக்குதே அப்படின்னு உங்க மூஞ்சி விழக்கூடாது தலைவர் மூஞ்சிக்கு பின்னாடி ஒழிச்சுக்கிறாப்ல நின்னுக்கணும் ஆனா அவர் சொன்னா காதுல விழணும் முன்னாடி நிக்க கூடாது பின்னாடி தள்ளி போக கூடாது ஆனா முகம் தெரியக்கூடாது சொல்றது காது கேக்குற தூரத்தில் நிக்கணும் போதுமா